வணக்கம் நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நேபாளத்தின் வளர்ச்சியில் சீக்கிய சமூகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அடிக்கோடிட்டு காட்டும் சீக்கிய பாரம்பரியம் நேபாளம் புத்தகம் காட்மாண்டுவில் வெளியிடப்பட்டது இரண்டு மாலத்தீவு சர்வதேச பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் கௌசல் தர்மமர் ஆவார் மூன்று முதல் முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு இந்தியா ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக சைவ தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு பிளான்ஸ் பார் பிளாஸ்டிக் என்ற பிரச்சாரத்தை சமீபத்தில் எந்த மாநிலம் தொடங்கியது மூன்று சூறாவளி மிடாக் காரணமாக அதிக காற்று மற்றும் பலத்த மழை குறித்து எந்த நகரத்திற்கு எச்சரிக்கை விடப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்